ஒன்று அப்துல்லாஹின் அவர்கள் கூறியதாவது நபி சொல்லும் அலிஹ் வசலம் அவர்கள் ஒரு தடவை தொழுதார்கள் கூட்டினார்களா குறைத்தார்களா என்பது எனக்கு தெரியாது என இப்ராஹிம் கூறுகிறார் தொழுகை முடித்து செலாம் கூறிய பின் அல்லாஹுவின் தொழுகையில் ஏதாவது மாற்றம் ஏற்பட்டுள்ளதா என்று கேட்கப்பட்டது அது என்ன என்று நபி சொல்லும் அலிஹி வசல்லம் அவர்கள் வினவினார்கள் உடனே நீங்கள் எப்படி அல்லவா தொழுதீர்கள் என அங்கிருந்தோர் கூறினர் நீட்டி இருந்த தமது கால்களை நபி சலாஹி வசல்ல மடக்கி கிபிலாவை இரண்டு விட்டு பின்னர் சொன்னார்கள் அவர்கள் எங்களை முன்னோக்கி திரும்பி அமர்ந்து தொழுகையில் ஏதாவது மாற்றங்கள் செய்யப்படுமானால் அதை நான் உங்களுக்கு தெரிவித்து விடுவேன் என்றாலும் நானும் உங்களை போன்ற ஒரு மனிதன்தான் நீங்கள் மறந்து விடுவதைப் போன்று நானும் மறந்து விடுவேன் நான் எதையாவது மறந்துவிட்டால் எனக்கு ஞாபகப்படுத்துங்கள் உங்களில் ஒருவர் தமது தொழுகையில் சந்தேகித்தால் உறுதியானதை அவர் தீர்மானிக்கட்டும் அத்தீர்மானத்தின் அடிப்படையில் தொழுகையை பூர்த்தி செய்து செலாம் சொல்லிய பின் இரண்டு சுஜூது செய்யட்டும் என கூறினார்கள்